அவர்கள் பங்கேற்கும் திருமுறை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் எங்கள் மனமுகந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியினை சித்தாந்த ரத்தினம் முருகன் அடிமை சு கங்காதரன் அவர்கள் சிறப்பிப்பார்கள் மண்ணு திருகால ஒரு காரைக்காரம் கபிலர் பரணர் மெய் உலர் பெருமானோடு சேக்கிழறும் சிவனறி திருமுறைகள் பன்னிரண்டு அருள் செய்த தெய்வீகத்தன்மையோ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 alam மல்லும் தண்காடி கொச்சை வயம் உள்ளிட்டு அங்கா அங்காதியாய வரமல் ஊர் பன்னியண்டாய் நின்ற திருக்கம கழுமளம் நாம் வரவும் ஊரே இரண்டாம் திருமுறையில் இருந்து எனக்கு விருப்பமான பதியங்களை நான் உங்களுக்கு பாடி பாடி காட்டிக் கொண்டிருக்கிறேன் அதே மாதிரி நீங்க விரும்பினால் நீங்க ஒரு தொகுப்பு தனியாக தொகுத்திர முடியும் இல்லையா எனக்கு தெரிந்ததை நான் தொகுத்திருக்கிறேன் இல்லையா கிட்டத்தட்ட ஆயிரம் பாடல்கள் மேல இருக்கு உங்களுக்கு விருப்பம் ஹோட்டலுக்கு போறோம் அல்வாவும் போட்டுக்க போட்டு ஜாங்கிரியும் போட்டு தோசையும் இட்லியும் போட்டு உப்மாவும் போட்டு குடும்பத்தோட நாம வந்து தோசைன்னு சொல்றோம் மனைவி இட்லிங்கிற பையன் வந்து தோசைங்கிறான் அவங்க விருப்பம் அது இரண்டாம் திருமுறையில நான் எனக்கு தெரிந்ததை நான் தொகுத்து இருக்கிறேன் இல்லையா ஆமா ஆக அப்ப ரெண்டாம் திருமுறையிலிருந்து நான் உங்களுக்கு சில பதிகங்களை பாடி காட்டுக் கொண்டிருக்கிறேன் எனக்கு தெரிந்த வரலாறை என்ட்ரன்ஸ் கிளாஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் நான் சொல்றதே சரி சொல்ல முடியாது வாரியார் போன்றவர்கள் தான் அதை சரியா சொல்ல முடியும் இல்லையா நான் பாடுவதற்குத்தான் என்னுடைய ஆயுளை சரியா போயிட்டு என்னுடைய ஆயுளை தேவாலத்தை ஒழுங்க பாடுவதற்கு நான் என்னுடைய சரி பண்ண பாருங்க நான் சரியாச்சுக்கு எப்படி போக முடியும் இல்லையா ஓரளவுக்கு வாரியார் சாமி எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி வச்சிருந்தார் அது அவருக்கு பரம்பரையா சொற்பொழிவு ஆனதுனால அவர் சரி பண்ண முடிஞ்சது அவரால் இல்லையா ஆமா திஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் மதுரையில் இருந்தார்கள் கூன் பாண்டியனுக்கு ஜ நோய் வந்துவிட்டது ஜொரநோய் வருவதற்கு காரணமே திருஞான சம்பந்த தங்கி இருந்த சமணர்கள் சிவனடியார்கள் தங்கி இருக்கிற மடத்துல தீய வச்சு விட்டான் பன்னிரண்டு மணிக்கு நம்ம வீட்டுல காலிங் அடிச்சா நாம ஒத்துக்குவோமா ஒத்துக்க மாட்டோம் பகல்ல அடிக்கும்போதே ஒருத்தான் அப்படின்னு சொல்றோம் நாம டெலிபோன்ல கூட பன்னிரண்டு மணிக்கு அடிச்சான் வைத்தியக்காரன் திட்டிக்கிட்டேதான் போய் கதவை தரப்போம் நீங்க செய்திகள் இருந்தான் தங்கி இருந்த மனசுல தீய வைக்கிறான் சட்ட ரீதியாக திருஞான சம்பந்தரை சந்திச்சிருக்கலாம் அவன் சமணமயம் சமண மதம் ஒஸ்தின் வழியாக எப்படியாவது வழியில போயிருக்க வேண்டிய தேவை இல்லை இல்லையா அதே மாதிரி என்ன அர்த்தம் நாம கூட குறுக்கு வழியில போறது சரியில்லை நேர் வழியில போய் அந்த வேகார்த்தம் முடிச்சுக்கிறது தான் ரைட்டு ஆமா ஆக இவ தங்கி இருந்த மரத்துல தீய வச்சு அந்த தீய போய் பிடிச்சா நினைவு பண்ணி வேலைக்காரன் ஒரு குற்றம் பண்ணிட்டான் யார்கிட்ட வரும் இன்னொரு வீட்டு பையன் பண்ணிவிட்டான் அப்படின்னு தலைவனுக்கு தான் வந்து சேரும் ஆக தீய வச்சவன் யாரு குடிமக்கள் அப்ப அரசாங்கிட்டதான் போய் சேரும் அது இல்லையா ஆமா அத என்ன பண்ணாரு திருஞா சம்பந்தர் என்று பாண்டியற்காகவே அவனு சொல்லிவிட்டார் தீ போய் மெதுவா அவனை பிடிச்சுக்கிட்டும் சொல்லிவிட்டார் மெதுவா புடிச்சுக்கிட்டும்னு சொல்லிவிட்டார் பாண்டிய நாட்டுல பைய அப்படின்னு சொன்னா மெதுவாக அப்படின்னு பொருள் ஆமா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சொல்லு இருக்கு பாண்டிய நாட்டுல வந்து அவனுக்கு ஜோள நோய் எந்த வகையிலும் தீரல திருஞான சம்பந்தர் வந்தால் இந்த நோய் தீரலாம் அப்படின்னு மெதுவா போய் அந்த அம்மா காதல அந்த அம்மா மங்கைய பாண்டியன் காதல சொன்ன சம்பந்தர் சொன்ன உடனே அவன் நோய் கொஞ்சம் குறைஞ்சுதான் இப்பவும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் திரு சுந்தரர் மாணிக்க வாசகர் என்ற பெயர் ஐந்தை போல என்று சொல்லுவார்கள் ஆமா ஐந்தெடுத்துக்கு எவ்வளவு மகிமை உண்டா அந்த மகிமை இந்த பேருக்கு உண்டு பெரியவர்களுடைய கருத்து நான் சொல்லல பெரியவர்கள் தேடி வச்சதான் நான் உங்களுக்கு நினைவு ஊட்ட திருஞான சம்பந்தர் காதல் சொன்னாங்க ஒருத்தர் அவர் வந்தாருன்னா அந்த நோய் சரியா போல அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா சொன்ன கொஞ்சம் நோய் குறைஞ்சுதான் அவனுக்கு நோய்வாய்ப்பட்டவன் எவ்வளவு கசப்பான மருந்தையும் ஏற்றுக் உடம்ப அருத்தா கூட ஒத்துக்கொள்ளுவான் சரி கூப்பிடுங்க எதிரியாக இருக்கிற சைவ சமயத்தில் இருக்கிற கூப்பிடத்துக்கு ஒத்துக்கிறான் சொன்னா அவன் சமுதாயத்தில் அவனுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் திருநாவுக்கரசுக்கு நோய் வந்த போது வேற ஒரு சமயத்தில் போய் அவர் சேரல சுந்த போதுன்னுறது ஆமா திருநாவுக்கரசு வயிற்று நோய் வந்த போது ஆண்டவர்கிட்ட சொல்லிதான் அழுதார தவிர வேற ஒரு சமுதாயத்துக்கும் போல வேற ஒருத்தருடையும் வைத்தியம் பண்ணவும் போல என்பதை நாம எண்ணி கொள்ளணும் அந்த திண்ணமான எண்ணம் இல்லையா அந்த சின்னமான எண்ணம் நமக்கு வருமா அப்படின்னு வரும் வரும் ஆனால் சின்னமான எண்ணம் இருக்குமே ஏனால் வரும் ஆமா சரி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டான் பாண்டியன் கூப்பிட்டுட்டான் திருஞான சம்பந்தர திருஞான சம்பந்த போய் சொன்னாங்க சாமி நீங்க வந்த பாண்டியனுக்கு ஜொர சரியா போய்டுன்னு அவரு ஒத்துக்கல நேர சாமிகிட்ட போய் கேட்டார் இப்படி கூப்பிடுறாங்க நான் போட்டுமா அப்படின்னு சாமியினுடைய குறிப்பு சரி போட்டான் சுவாமி சொகுனா சாமி போனார் பாண்டியன் படுத்துருக்கிறான் என்ன பண்ணினா பாண்டியன் தெரிந்தோ தெரியாமலோ திருஞான சம்பந்தர் பெரியவர் என்று நினைத்து தன்னுடைய தலை ஒரு இடத்தை காட்டி அங்க ஒரு ஆசனம் போடும் சொல்லிவிட்டான் பெரியவர்களை கால் மாட்டில் உட்கார சொன்னா உட்கார கூட இல்லையா ஆமா தலை மாட்டுல ஒரு ஆசனம் போடப்பட்டது அதுல வந்து உட்கார்ந்தார் திருஞான சம்பந்தர் சுவாமிக்கு எந்த ஊருன்னு கேட்டான் யாரு பாண்டிய அப்ப என்ன பண்ணினார் சீர்காழிக்கு பன்னிரண்டு திருநாமம் இல்லையா இப்ப மெட்ராசுக்கு கூட சென்னியப்பநாயக்கன் பட்டணம்னு இருந்தது அப்புறம் சென்னை பட்டணமா இருந்தது அப்புறம் பட்னமா இருந்தது அப்புறம் இப்ப சென்னை வந்து முடிஞ்சு போச்சு ஆங்கிலத்தில் மெட்ராஸ் அப்படிங்கிறான் இல்லையா அந்த மாதிரி சீர்காழிக்கு பன்னிரண்டு திருநாமம் பன்னிரண்டு திருநாமம் ஏன் என்று வரலாறு இருக்கிறது இல்லையா பிரமன் பூசை பண்ணதுனால பிரமபுரம்னு பேர் இந்திரன் வந்து ஒளிந்து கொண்டிருந்ததுனால வேணுபுரம்னு பேர் தேவர்கள் வந்து புகலிடமாக சேர்ந்ததுனால புகலி என்று பெயர் என்றெல்லாம் அதுக்கு வரலாறு இருக்கிறது ஆக அந்த பன்னிரண்டு திருநாமத்தையும் ஒரு பதியமா எழுதினார் சுவாமி இப்படி மூணு பதியம் இருக்கு அந்த மூணு பதியும் அங்கேதான் பாடினாரா இல்ல அப்புறமா பாடினாராங்கிறது அஹ் பெரிய புராணத்தை நாம நல்லா டீப்பா பார்க்கணும் ஆக இந்த திருப்பதிய சொன்னார் அந்த இதே மாதிரி பாட்டு பெரிய புராணத்தில் பாடி வைக்கிறார் கொண்டு வர்ற அவர் ஆச்சாரிய பெருமான் திருநாமத்தையும் சுத்தி சுத்தி ரெண்டு மூணு பதிகம் பாடி வச்சிருக்கார் அவர் இல்லையா ஆமா அதனால ஒரு பாட்டு மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன் மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன் பிரமபுரம் வேலுபுறம் புகலி வெங்குரு வெள்ளி தோணிபுரம் மன்னும் பூந்தராய் பொன்னும் புரவம் சன்பை அரண்மண்ணும் தங்காடி கொச்சைவயம் உள்ளிட்ட ஆதியாய பரமன் ஊர் பன்னிரண்டாய் நின்ற திருக்கள்மலம் நாம் பரவும் ஊரே என்பது அது இப்ப வழங்குறது சீகாழி மாத்திரம்தான் இல்லையா ஆமா அதுவும்ி தெரியும் அப்புறம் தமிழறிஞர்கள் தான் சொல்லி அப்புறமா அத சீர்காழின்னு மாத்தினாங்க இப்ப சீர்காழின் அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள தலங்கள் கூட வடமொழியார்கள் வடமொழியில மொழிபெயர்த்துட்டான் மயிலாடுதுறையை திருமுதுகுண்டத்தை விருத்தாதலம் ஆக்கிவிட்டான் ஆக வடமொழியாளர்களுடைய கையில இந்த நாடு சிக்கின போது சுவாமியினுடைய திருப்பெயரை கூட மாத்திவிட்டான் அண்ணாமலையார் இருந்ததை அருணாச்சலேஸ்வரன் இப்படி அதுக்கு இந்த தமிழ் நூறு ஆராய்ச்சின்னு ஒண்ணு இருக்கிறது அதை பறிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக விளங்கும் வடமொழியாளர்கள் எப்படி எல்லாம் இத திருப்பி விட்டார்கள் அப்படின்னு எம்ஜிஆர் மயிலாடுதுறை திருத்தினார் பஸ்ல எல்லாம் கூட மயிலாடுதுறைன்னு தான் இருக்கு கவர்மெண்ட் பத்திரம் கூட மயிலாடுதுறைன்னு வந்துடுச்சு அவர் நல்ல வேலையா எல்லா ஊருக்கும் நல்லா இருந்திருக்கோம் ஒரு அஞ்சு வருஷம் தானே கடைசி காலத்தில் மாத்திரம் அதை செய்துட்டு போயிட்டார் ஆக தமிழ்மொழி ஆராய்ச்சியில படிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் சாமி பேரை கூட மாத்தி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளும் அதனால நான் வடமொழி எழுப்பத சொல்றேன்னு நீங்க எண்ணி விடாதீர்கள் இல்லையா தமிழ்மொழி தமிழ் மொழியாகவே இருக்கட்டும் வடமொழின்னு வடமொழியாக இருக்கட்டும் வேண்டாம் நம்ம சொல்ல வடமொழியும் தென் தமிழும் இருந்தாலும் கூட நாம அப்படி வெறுப்பு உணர்ச்சியை நாம காட்ட வேண்டாம் வேறொருத்தன் காட்டுறான்னா அவன் பைத்திகாரன் அதனால விட்டுருவோம் நமக்கு வேண்டாம் அந்த பைத்திகாரத்தனம் என்பதை நான் விட்டுறேன் ஆகத்து இரண்டாம் திருமுறையிலே இந்த திருப்பதிகம் இருக்கிறது எங்கள் நீ அன்றி குறைந்து கொள்ளுங்கள் ஆக இன்னொரு அருமையான பாடல் ஒன்று சொல்றார் நெடுக அறவுரைகள் சொல்லப்படுகிறது அடிக்கடி சொல்லி இருக்கிறேன் அடிக்கடி உங்களுக்கு நினைவு ஆமா நாம கவனிக்கணும் தெரிஞ்சது தானே பாட்டனார் போனார் முப்பாட்டினார் தந்தையார் தாயரும் போயினார் இந்த அவச்சொல்லை சொல்லணும் அவர் அவச்சொல் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள் சொல்லத்தான் வேணும் போலீஸ்காரை இருக்கும் போதே இவ்வளவு திருட்டும் இவ்வளவு பொருட்டும் நடக்குது இல்லாமல் இருந்திருந்தால் நீங்க தெரு நாம ஒழுங்க நடக்கவே முடியாது நாளைக்கு முந்தி ராத்திரி ஏழரை ஏழரை மணிக்கு நான் இந்த வழியா பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன் ஏ சமையார் அப்படின்னு இருட்டுல கூப்பிடுறோம் நான் போலாமா அந்த இருட்டுக்கு போனா நாலு பேரா சேர்ந்து தூக்கி போட்டு உதவதுன்னு வதைப்பான் ஏன் கூட நாலு பேர் இருந்தாங்கன்னா யாரா யாரா கூப்பிட்டுறது அவரை அப்படின்னு கேட்டிருப்பான் நான் தனியா போறேன் என்ன பண்ண முடியும் போயிட்டேன் இல்லையா ஆமா அந்த மாதிரி இன்னைக்கு போலீஸ் காவல்கள் இருக்கும் பொழுதே இவ்வளவு அட்டூடியம் நடக்கிறது ஒண்ணு வேண்டாம் இந்த ரோட்லயே பகல்லே இந்த வம்பு பண்ணி விட்டாங்கல்ல ஆமா நம்ம நாடு அப்படி ஒரு வெறிபிடித்த நாடாக இப்ப ஆகிட்டு இல்லையா ஆமா நாம ஜாக்கிரதையா இருக்கணும் அதத்தான் சாமி நினைவுற்றார் தந்தையார் போயினார் தாயரும் போயினார் தாமும் போவார் கொண்டவேல் கொண்ட ஒரு குற்றத்தார் பார்க்கின்றார் கொண்டு போவார் என்னைக்கு ஒருத்தர் ஏமான் வருவான் கொண்டு போயிடுவான் இல்லையா ஆமா இந்த நிலையாமையை சொன்னால் தான் நிலைத்த இன்பம் எது அப்படின்னு மனிதன் தேடுவான் நிலைத்த இன்பம் எது சிவ வழிபாடு சிவபுராணம் கேட்டல் சிவன் கோயில் வழிபாடு இன்பம் செல்வம் மாடு மனையெல்லாம் சில காலத்துக்கு இருக்கும் சில காலத்துக்கு போய்விடும் ஐயா போகாம இருந்தால் நாம எடுத்துக்கிட்டு போறதில்லை இல்லையா அதத்தான் பட்டினத்தழிகள் சொன்னார் பிறக்கும்போது கொடுவந்த போது கொடுபோவதில்லை இடை நடுவில் குறிக்கும் இந்த செல்வம் என்று கொடுக்குவேன் கட்சி ஏகம்பரை அதனால உன்னுடைய உன்னிட்டே இருக்கிற பணத்தை தூக்கி போட்டு போயிடுவோம் அர்த்தம் இல்லை முடிந்த தர்மமும் கூடவே செய்து கொண்டு இரு என்பதுதான் பொருள் அல்லவா ஆமா என்பது உறுதி கிடையாது அடுத்த நிமிஷம் அதனால ஒரு நாளை தர்மம் பண்ண நினைச்சியா இந்த கை தெரியாம இந்த கைக்கு போட்டு தர்மம் பண்ணவர்கள் தான் பெரிய புராணத்தில் அடியார்கள் சொல்றாங்க சில பேர் அந்த சொல்லு கிடையாது அடியாருக்கு சோறு போட்டார் சிவனே வந்தா அவர் ஊட்டுக்கு ஆமா ஏ அந்த சோறு போட்ட பரம் சிவன் வர்றாங்க அவனுதான் என்பது நாம என்னனும் இப்ப நான் இந்த மயிலாப்பூர்ல தேவாரம் படிச்சு பன்னிர திரும்ப பன்னிர திரும்ப படிச்சு காட்டினேன் மாசத்துக்கு ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு வீட்டுல வந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் சோறு போட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷம் மாசத்துக்கு ஒரு நாள் அந்த வீட்டு பையன் என்ன பண்ணா ரெண்டாவது மாடியில் ஏறி பட்டமா என்ன விட்டான் அது என்னத்துக்கு போனான்னு தெரியல நல்ல வயசு வந்தா இருபது வயசுக்கு மேல இருக்கும் அவன் தீபிகிட்டான் கயன் எடுத்து ஒரு அடி கூட இல்ல காரணம் போட்ட பலன் அப்படின்னு அவங்க நம்புறாங்க அதான் அவ்வளவுதான் பொறுப்பாடனோ அவன் நம்புறான் நாம நம்ப மாட்டோம் இல்லையா ஆமா அந்த மாதிரி வாழ்வுதர்க்கே மனம் வைத்தியால் மைய அஞ்சல் நெஞ்சே ஆரூரை தொழுது விட்டால் உனக்கு நன்மையான செயல் நன்மை எல்லாம் வந்து சேரும் என்பது நாம எண்ண வேண்டிய ஒன்று இல்லையா ஆனால் சிவன் கோயில் வழிபாடே உனக்கு நல்ல வழியில் உன்னை திருத்திவிடும் நீங்க நினைக்கலாம் வழிபாடுகள் ஒழுங்கா நடத்துறேன் பேசாம வந்துருங்க அங்க நடக்கிற அநியாயத்தை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை நீங்க கவலைப்படக்கூடாது நம்ம பாட்டு பஸ்ல ஏறி நம்ம பாட்டு வரணுத்தவரை கூவ ஆத்துல போய் காலை வைக்கப்பட்டாது அல்லவா ஆமா என்பதை நாம் எண்ணிக்கொள்ளார் போயிட்டே இருக்கலாம் மனிதனுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது அல்லவியா போய்டும் நாடாளுக்காக சரியா போய்டும் அப்படி தர்மம் பண்ணாமலே போயிடுறான் இல்லையா நீ தலையை கோயிலுக்கு வீட்டுல ரெண்டு பேரும் வந்துட்டாங்க கோயில் போகல ரொம்ப தப்பு இல்லையா ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது போய் அந்த சிவருமான கும்பிட்டு வந்துரு அங்க போனா கண்ணிட்டு வந்துரு நம்ம திருக்கோயில்ல வழிபாட்டுக்கு உகந்த தலமாக ஆமா நான் ஒரு காலத்துல காலம் ஆகும்போது போய் தரிசனம் பண்ணும் நினைத்தவன் தான் போய்கொண்டும் இருந்தேன் அங்க நடக்கிற போக்கீர்த்தலங்கள் எல்லாம் பார்த்து விட்டு காலமெல்லாம் ஆக விட்டு கோயில் பூட்டுற விலைக்கு போய் சாமியை கும்பிட்டு வந்துருவேன் ஒருத்தள இருக்க மாட்டான் போயிட்டு அவ்வளவுதான் என்னால தவறா எண்ணி விடாதீர்கள் நம்ம கோயில்கள் இன்னைக்கு வழிபாட்டு தலம் அப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் இது திருந்தும் நாள் என்னைக்கு வரும் நாம எதிர்பார்ப்போம் மைய என்பது தஞ்ஞான சம்பந்தம் இந்த இரண்டாவது திருமுறையில ஒரு திருப்பதியம் பூரா அப்படின்னு சொல்றார் உங்களுக்கு இரண்டு பாடல் நினை ஊட்டினேன் அப்புறம் இன்னொரு திருப்பதியத்துக்கு நான் போறேன் எனக்கு என் அறிவு தோய்கிறதை நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் கூகை முல்லை களவாக சூறைகள் பம்மி விம்மு சுடுகாடு ம சிவமேய சோலை நகதைகள் நம நமர்கள் தான் நம்மவர்களே என்று பொருள் திரியான சம்பந்தர் மூணு வயசில் ஆண்டவனுடைய அவளைப் பெற்றார் இது காலையில மதியத்துல போய் மறுபடியும் ஒரு திருப்பதியும் பாடினார் திருப்பதியம் பாடப்பட்ட திருப்பதியம் அங்கதான் பொற்றாலம் கொடுத்தார் சாமி திருஜான சம்பந்தருக்கு தாய் வீடு இந்த நனிபள்ளி என்ற ஊர் அதாவது தரங்கம்பாடி போற ஒரு ரோடு இருக்கு இல்லையா அந்த ரோட்ல இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த ஊர் அது திருஞான சம்பந்தருடைய தாய் மாமன் ஊரது திருஞான சம்பந்தர் இப்படி அருள் பெற்றார் கேள்விப்பட்டு திருஞான சம்பந்தருடைய தாய் மாமன் வந்து பாப்பா அப்படின்னு அவர் ஊருக்கு போறார் அந்த ஊர் அப்ப பாலை நிலமாக இருந்ததான் பாலை நிலத்துல எதுவும் செய்ய முடியாது நலமாக ஆகிவிட்டதான் என்று வரலாறு எழுதுகிறார்கள் அப்ப ஒரு நிலத்தினுடைய இயல்பையே திருஞான சம்பந்த திருப்பாடல் மாற்றுகிறது சொன்னா நம்ம தலையெடுத்த மாத்தாத இல்லையா என்பதை நாம எண்ணணும் காரைகள் கூகை முல்லை களவாக சுடுகாடு அமர்ந்தோலைகள் ஆரை சாய மிதிகொள்ள வாழை குதி கொள்ள வள்ளை துவள நாரைகள் நனிவள்ளி போலும் நம்தான் என்பது திருப்பதியம் திருப்பதிய நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் சரி இந்த இரண்டாவது திருமுறையிலே தான் இந்த கோடரு திருப்பதிகம் இருக்கிறது அல்லவா ஆமா கோடரு திருப்பதிகம் சைவர்களினாலே பொன் எண்ணப்படுகிறது பொண்ணுக்கு கூட ஒரு மதிப்பு இந்த பதிகத்துக்கு அவ்வளவு மதிப்பு வைத்திருக்கிறார்கள் ஐயா மதிப்பு வைத்திருந்தார்கள் அந்த பிராக்டிக்கல் ஒர்க்ல வல்ல ஆமா தமிழர்கள் கொஞ்சம் பின்வாங்கி விட்டார்கள் கொஞ்சம் பின்வாங்கின உன்னதா நவக்கிர வழிபாடு அப்படி என்பதெல்லாம் வந்துருத்தோம் எந்த விதமான துன்பம் வந்தாலும் நமக்கு வழிபாடு வேற்று மொழியாளர்கள் பூட்டி விட்டு விட்டார்கள் வரலாறுப்படி என்ன சொல்லுகிறார் சுவாமி திரு சம்பந்தர் திருமறைக்காட்டுல தங்கியிருந்தார் திருமறைக்காடு என்பது தூய தமிழ் வடமொழியாளர்கள் வந்து அதை வேதாரண்யம் ஒன்று மாத்தி விட்டார்கள் ஆமா தமிழ் மொழி ஆராய்ச்சின்னு ஒரு நூல் படிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு இருக்கிற வேலையில அந்த வேலையை நான் செய்ய தவறதே இல்லை நான் இந்த ரிக்கார்டு போக்குவரத்து கச்சேரி அதான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அது இடைநடுவுல இதையும் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஏன் தேவை நமக்கு நம்மை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஆமா திருமறைக்காடுன்னு தான் தமிழ்ல இருந்திருக்கு தேவாரம் பூரா மறைக்காடு என்றே வருகிறது வெறுப்புல சொல்ல நீங்க எண்ணி விடாதீர்கள் ஆமா திருமலைக்காட்டுல தங்கியிருந்தாங்க மதுரையில தான் இந்த சமணர்களுடைய கூட்டம் நிறைய இருந்தது பாண்டிய மன்ன அவர்கள் ஆட்கொண்டு விட்டார்கள் கோயில் மூடப்பட்டது சில வேளையில கோயில் திறந்தார்கள் மதுரையில யாருக்காக மங்கையாருக்காகவும் குரச்சிரியாருக்காக இவங்க ரெண்டு பேர்கள் தான் சைவ சமயத்தில் இருந்தார்கள் கூன் பாண்டியனுக்கு மாறன் என்று பேர் அவன் கூனன் அவனுக்கு கூன்பாண்டியன் என்று பேர் தேவாரம் தான் அவனை நெடுமாறனாக ஆக்கியது பிறவி கூனனாக இருந்த பாண்டியனை நெடுமாறனாக ஆக்கியது தேவாரம் நம்மளையும் அது ஆக்கும் இல்லையா ஆமா நிச்சயம் பாண்டியில்ல இந்த ரெண்டு பேருக்காகத்தான் கோயில் இருந்தது இந்த சைவ சமயம் எப்ப தழைக்கும் அவங்க ரெண்டு பேரும் எண்ணினார்கள் திருஞான சம்பந்தர் வேதாரண்யத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சு தக்கவர்களை அரபிச்சு இங்க கூட்டிட்டு வர சொன்னாங்க திருநாவுக்கரசரும் ரெண்டு பேரும் இருந்தாங்க இல்லையா ஆமா அப்போ சைவ சமயத்தை நிலைநாட்டுவதற்கு போகணும்னு நினைக்கிறார் தன்னியான சம்பந்த மதுரை ஆமா மதுரை என்பது காரண பேர் ஆலவாய்தா தூய தமிழ் அதை விட இன்னும் முன்ன போனா கடம்பவனம் என்றுதான் அதற்கு பேர் மீனாட்சி அம்மை இரட்டமணி மாலைன்னு ஒரு நூல் கும்பரகுருவர் செய்தியது கடம்பவனவல்லி அப்படின்னே பாட்ட தொடங்குறார் அவர் கடம்பவன வல்லி செல்வ கற்பூர வல்லி மடந்தை அபிடேக வல்லி நெடுந்தகையை ஆட்டுவிப்பால் ஆடல் இவர்க்கு ஆடல் வேறில்லை என்பட்டுவிப்பதும் கேட்பதும் என்பது இந்த பாடம் ஆக கடம்பவனம் என்றுதான் அதற்கு பேர் கடம்ப ஆலவாய் என்பதும் மதுரை என்பதும் முக்கூடல் என்பதும் நான்மாடக்கூடல் நான்மாடக்கூடல் என்பதும் காரண பேர் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் அந்த விரிவுரைக்கு நான் இப்ப போக தயாரா இல்லை ஆக மதுரைக்கு போக நினைக்கிறார் சமணர்களுடைய தீய தீ தீமைக்கு ஆட்பட்டவர் ஆமா சுண்ணாம்பு களவில தூக்கி போட்டா அவரை பாய்சலை கொடுத்தான் யானையை விட்டு இடர செய்தான் இதுலாம் அவர் சாகலன்னு சொன்ன கடைசியாக கல்லுல கட்டி போட்டான் தாங்கொண்டு இந்த சைவ சமயத்தை வாழ வைத்தார் அனுபவித்து காப்பாற்றி விட்டார் சுவாமி நம்ம பாட்டனார் எழுதி வைத்த தேவாரம் நம்ம இருக்கு இல்லையா நம்ம மறக்க கூடாது எவ்வளவு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு இந்த பாடல்களை பாடி வைத்து பாருங்கள் இல்லையா நம்ம என்ன வேண்டிய ஒன்று நாம வீடு மாத்திரம் நமக்கு சொத்து அல்ல நம்ம வீட்டுல இருக்கிற பணம் சொத்து அல்ல தேவாரம் நம்ம சொத்து என்று நாம எண்ணி ஆக இவர் மதுரைக்கு போக நினைக்கிறார் நாமுக்கரசர் சொன்னாரா நாடும் கோளும் சரியாக இல்லை சுவாமி இப்போ எழுந்துட வேண்டாங்க அப்படின்னு உடனே திருஞான சமுதன சொல்லிட்டாரு நாளும் கோலும் சிவனடியார்களுக்கு ஒன்னும் செய்யாது கோயில் போய் நவகிரகத்தை அபிஷேகம் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு அவர் சொல்லல ஆமா அதுக்கு கோள் அரு திருப்பதிகம்னு பேர் கோள் குற்றம் அரு அறுக்கின்ற திருப்பதிகம் இந்த திருப்பதிகத்தை சொன்னாலுமே கோள் அருந்துவிடும் நினைத்துக் கொண்டு சொல்லி விண்ணோம் இல்லைனா சிவ வழிபாடு செய்தாட்டவன் போர்மானவன் என்பதுதான் தோணி பங்கன் விடமுண்ட கண்டம் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என்று உளமே புகுந்ததனால் என் உள்ளத்தில் அவன் குடிகொண்டிருக்கிறான் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வள்ளி தனிபா இரண்டும் அவை மிகத்தில் இருக்கிறான் இந்த கோள்கள் எனக்கு ஒன்றும் அப்படின்னு எழுபது வயசு கிழவனிட்ட அஞ்சு வயசு குழந்தை பத்து வயசு குழந்தை சொல்லு திருநாவுக்கரசர் எந்த நிலையில இருந்திருப்பார்னு எண்ணி பாருங்க நம்ம பொய்யம் நம்ம நம்ம பையன் நமக்கு புத்தி சொல்றான்னு சொன்னேன்னு சொல்ல முடியுமா ஓஹோ நம்ம பையனுக்கு ஒரு பதியமே சொல்றாரு கொம்போடாமை இந்த முதல் ரெண்டு வரியிலையும் ஒவ்வொரு பாட்டிலையும் முதல் ரெண்டு வரையிலும் அந்த சிவ பரத்துவம் சொல்லப்படுகிறது சிவன் இப்படி இருப்பான் ஒரு அடையாளம் சொல்லப்படுகிறது உடனாய்கள் மிகவே சாமி முதல் பாட்டில் இந்த ஒன்பது கிரகத்தை சொல்லிவிட்டார் அடுத்த பாட்டில் இருபத்தேழு நட்சத்திரமும் பதினான்கு திதியும் பதினஞ்சு அல்ல அந்த முழுமையான நாளை விட்டு இருக்கார் எது அமாவாசையையும் பௌர்ணமியும் விட்டுட்டு பாக்கி பதினாலு ஆக்கி இருபத்தி ஏழு பத்து முப்பத்தி ஏழு நாலு நாப்பத்தி ஒன்னு ஒரு கணக்கு சொல்லிவிட்டார் ஒன்பதோடு நாற்பத்தி ஒன்னு வரும் ஒன்பதோடு ஒன்று பதினெட்டு உடனும் உடனடிய நாட்களவிதம் அன்படு அவை நல்ல நல்ல அடியார வர்க்க மிக கூட பாரணி கிருத்தியில எங்கயும் அப்படிமா ராவு காலம் தயவு செய்து நான் ஒரு என்னுடைய சொந்த கருத்தை சொல்றேன் நான் ராவு காலம் பார்க்கறதே இடம் பாரணி கிருத்தியன்னு பாக்கிறதே இடம் போகணுமா இந்த நேரத்துக்கு போகணுமா காலையில ஒன்பது மணிக்கு போகணுமா திங்கக்கிழமையா இருந்தாலும் ஏழரை மணிக்கு போற விட்டு நான் பாட்டு போய்கிட்டே இருப்பேன் வெயிர் தோழி பங்கனை சொல்லிவிட்டு போய்கிட்டே இருப்பேன் பாட்டுக்கு விட்ட விட்டு புறப்பட்ட வேயு தோழி பங்கன்னு சொல்லாம நான் போறதே கிடையாது ஏன் திருஞ்ச சொல்லிட்டு தான் மதுரைக்கு போனார் அவர் காலத்துல இவ்வளவு பஸ்ஸும் இவ்வளவு ஸ்கூட்டரும் இவ்வளவு லாரிகளும் கிடையாது இன்னைக்கு கண்ண மூடினா அதுவும் அந்த சூழ்நிலையில நாம இருக்கிறோம் இப்பதான் இந்த பதியத்தை நாம நன்றாக ஓத வேண்டிய நாள் என்று நான் எண்ணிக்கொள்ளுகிறேன் அதனால நான் வீட்டை விட்டு பதிய சொல்லாமட்டேன் கிடையாது திருஞான சமுதிரம் அப்படித்தான் போனார் அந்த வழியில வந்த நான் திருஞான சமுதையில்தான் உபதேசம் புதிப்பேன் ஆனா திருஞான சமுதிரிட்ட ரொம்ப ஈடுபாடு எனக்கு காரணம் இந்த சமுதாயத்தை வாழ வைத்தவர் ஆமா அவரை யாரும் டச் பண்ண முடியலையே தொட முடிய திருந்திரா வச்சார் நீங்க அதுக்காக நாலு பேர்ல தாரதமியம் பாக்குறதுங்கிறது தப்புதான் என்றாலும் ஏதேனும் அதுல ஒருத்தர் நம்ம பெரியவராக வைக்கணும்ல திருஞாணி சமுதிரத்தான் பெரியவர்களா வைத்தார்கள் அதனால ஒன்பதோடு ஒன்றோட பதினெட்டு உடல் உடனாய நாட்கள விதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்குமிகே ஒருவடர் ஒடிநீரணிந்து முடிமேன் அணிந்து என்னுடமே புகுண்டான திருமகள் கலை சயமாது பூமி திசை தெய்வமான பலமும் அருணதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு சுவாமி என்ன பண்றார் செல்வமும் ஒருத்தனக்கு துன்பத்தை விளைக்கும் தான் மிகுதியான கல்வியும் துன்பத்தை விளைக்க கூடியதுதான் அப்படின்னு கருதி இருக்கிறார் ஆமா நிறைய செல்வம் இருந்தால் பெரிய தொந்தரவு ஆமா அதன் எழுதி வச்சான் கொஞ்சம் செல்வம் இருந்தா அது உன்னை காப்பாற்றும் நிறைய செல்வம் இருந்தா நீ அதை காப்பாற்ற ஆமா நிறைய செல்வம் உடையவன் மன அமைதியாக வாழ முடியாது ஆமா நல்ல அதனால செல்வம் வேண்டாம் என்று நான் சொல்லு நான் பணப்பைய பத்திரமா தான் மடியில் வச்சிருக்கேன் அதுவே கதி என்று இருக்காது அதே போய் கல்வியும் வேண்டியதுதான் கல்வியே கதி என்று கடந்து விடாது என்பதுதான் அதனால தான் சுவாமி சிறுமகள் கலையதூர்தி சயமாது பூமி திசை தெய்வமான வளமும் அருணதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே படால் இருந்து மறையோதும் எங்கள் வரவன் நதியோடு கொன்றை மாலை முடிமே நனிந்து என்னால் கொதியூர் காலன் அங்கே நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அவா ஆமா இந்த ஒவ்வொரு பதிகத்திலேயும் முதல் பாட்ல முதல் ரெண்டு வரி சிவ சொல்லுவார் பின்னால ரெண்டு வரியில எந்தெந்த வழியிலெல்லாம் உனக்கு தீமை வரும் சிவனை நினைத்து விடு உணர்வோடும் ஒரு விடிய முன்ன மிகையான பூதம் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே வாழ்வரி அதாவது வரிகோவனத்தல் மடபாதனோடு நதி சூடி வந்து என்னுடமே புகுந்ததனால் கோலரி உழுவையோடு கரடி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே செப்பிள முலை நன் மங்கை ஒரு பாகமாக விடையேறு சொல்வரடைவார் ஒப்புள மதியும் அப்பும் முடிவேரணிந்து என்னுடமே புகுந்ததனால் வெப்படு குடிரும் பாதம் மிகையான பித்தும் வினையான வந்து வெளிய அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே வேல்பட வெடி செய்தது வான்மதி மன்னி கொன்றே மலர் வந்து என்னுடமே புகுந்த ஏழ்கடல் சூவிலங்கை அரையன்ற நோடும் இடரான ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே பல பலவிடமாகும் பரன் பசுவ மங்கள் வரமன் சரமகடோடருக்கு முடிமே நனிந்து என்னுடைய புகுந்தனால் மரம் செய்யும் மறையோடு தேவர் பலமும் அலை கடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்கே கொத்தவர் குழந்தையோடு விசையற்கு நல்கு குணமாய வேட மத்தவும் மதியம் நாகம் முடிமையை நணிந்து என்னுடமே புகுந்தனால் புத்தரோடு அவனை வாதுள் அழிவிக்கும் அண்ணல் மதுரையில போய்தான் இவர் இந்த சைவ சமயத்தை நிலைநாட்டினார் திரியான சம்பந்தர் திரியான சம்பந்தருடைய அவதார நோக்கமே சைவ சமயத்தை வாழ வைக்கத்தான் அங்க போய்தான் அது நடக்குது இப்பவே சொல்லிவிடுறாரு மறைக்காட்டிலேயே புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநிறுச்சம்மை திடமே அத்தகைய நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கும் இந்த திருநீரு அவர்களை வென்றுவிடும் எழுதிட்ட முற்றறிவுடையவர்கள் பெரியவர்களுக்கு பின்னால வர்றது தெரியும் நீ ஜாக்கிரதையு அப்படின்னு தகப்பன் சொன்னா பின்னால வர்றதான்னு அர்த்தம் பையன் எண்ணல் என்ன அர்த்தம் இல்லையா ஆமா அப்படி முற்றறிவுடைய திருஞான சம்பந்தர் அப்பவே சொல்லிவிட்டாரு திருநீரு செம்மை திடமே அப்படின்னு புத்தருள் அமனை வாதில அழிவிக்கும் அண்ணல் திருநிறு செம்மை திடமே இது முதல் தடையா சொல்றார் ஆலவாய்க்கு போன உடனே ஒரு பதியன்னு சொல்றார் தேரமன் செட்ட வீரன் என்பரேன்னு முடிக்கிறார் ஆலவாய்க்கு போனவுடன நேர கோயிலுக்கு தான் போகெல்லாம் ஒரு ஊருக்கு போனவங்கன்னா நேர கோயிலுக்கு தான் போவாங்க நாம என்ன பண்ணுவோம் ஒரு ஊருக்கு போன ஹோட்டலுக்கு போயிட்டு அப்புறம் தங்கி இங்கிட்டு அப்புறமா தான் கோயிலுக்கு போவோம் அவர்கள் அப்படி நினைக்கிறது இல்லை திருஞான சம்பந்தரோ திருநாவுக்கரசோ சுந்தரோ மாணிக்க ஒரு கேத்திரத்துக்கு போனாங்கன்னா கேத்திரத்தை கும்பிட்டு விட்டு வீதிய வளம் வந்து விட்டு திருநாவுக்கரசனே பண்ணி இருக்கிறார் சுவாமி எல்லாம் புரண்டார் என்றே பெரிய புராணத்தில் வருகிறது இல்லையா ஆமா நேரம் போன சொல்றாரு தேரமன் செட்ட வீரன் என்பரே பாடி வைக்கிறார் திருஞான சம்பந்தர் பின்னால வரப்போவது அவருக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கிறது இல்லையா ஆமா என்பதை நாம எண்ணிக்கொள்ளும் நாடும் அடியாரை வந்து நலியாதவன் உரை செய் அடியார்களுக்கு இந்த நாள் கோள் எதுவும் வராது தும்ப வராம இருக்கட்டும் இந்த திருப்பதியத்தை நான் பாடினேன் இதை படிக்கிறவர்கள் இதனை பாடுகிறவர்கள் அடியார்கள் சாமி நிச்சயமா அவர் பதியத்தை ஓதுகிறவனுக்கு அந்த பதி அந்த பதவி கிடைக்கும் ஆமா என்பதை நாம எண்ணி கொள்ளணும் நாம நம்பினாத்தான் நடராஜா இல்லட்ட கல்லுதான் இல்லையா ஆமா என்பதை நாம் எண்ணிக்கொள்ளுங்கள் அற்புதமான திருப்பதிகம் சொன்னா வேற ஒருத்தர் நம்பிக்கை காட்ட முடியுமோ என்னுடைய பர்சனலுக்கு நான் சொல்லிக்கிட்டா நான் தேவார ஓதுவார் பேர் இல்லையா இல்லன்னா நான் ஓதுவாராக இருக்க முடியாது இல்ல ஏதோ காசுக்கு மத்தம் ரெண்டு பதியத்தை பாடி விட்டு அப்ப கூலிக்கு மாறடிக்கிறவன் அப்படி இருக்க நான் தயாராக இல்லை எனக்கு சொந்தம் என்னுடைய சொத்து ஆமா அதனால நான் தினந்து அதை வேண்டியது என்னுடைய கடமை ஐயா உனக்கு இந்த புத்தி எப்ப வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்ததா நான் தேவாரம் படிக்கும் போது எனக்கு வந்துதான் ஐயா படிக்கும்போது வர முடியுமா ஓத ஓதத்தான் அதுல ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணு இருக்கான்னு சொன்னா கல்யாணம் பண்ணிட்டு அன்னைக்கு அவளுக்கு குடும்பத்துல குடும்பத்துல இருக்கிற நன்மை தீமை அத்தனையும் தெரிஞ்சிருக்க முடியுமா முடியாது தானே அனுபவிக்க அனுபவிக்கத்தானே தெரிய முடியும் அதே மாதிரிதான் நானும் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் அதுல இருந்து நான் தவறுவதே கிடையாது முடிந்தார்க்கு போய் விடுவேன் உங்களை நான் தவறா சொல்லி என்ன விட நீங்க எங்க வாத்தியார் சொல்லுவார் நீ தான் தேவாரத்தை நல்லா பாடுற கேக்குறமா உன்ன விட கட்டிக்காரண்டா ஆமா எங்க வாத்தியார் சொன்ன வழி ால நான் இப்படி சொன்னா ஓஹோ சரி அப்ப நாம எண்ணி இருப்பதும் இவர் சொல்லுவதும் சரியாக இருக்கிறது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுவதற்கு வாய்ப்பு எப்படி எண்ணிக்கொள்ளுங்கள் நான் இந்த தமிழர் நூல் என்பதை படித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த பேரெல்லாம் இப்படி வடமொழியாக மாற்றி இருப்பதை ஏண்டா இப்படி மாத்தினார்கள் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தது உண்டு அதை படிச்சு பார்த்தா நமது முன்னோர்களும் இப்படி எழுதியிருக்கிறார்கள் மூ அருணாச்சலம்னு ஒருத்தர் மரமடியெல்லாம் விடாம படிச்சு விடுவேன் அத ஏன் அறிவு தேவை இல்லவா நான் எதை பாடுறேன்னு சொன்னா அந்த பாட்டோட சரியா போடும் ரெண்டு ராகத்தோடு சரி ரெண்டு தாளத்தோடு சரி போய்டும் இல்லையா ஆமா தெய்வ சமயத்தை பத்தி நூல் கிடைச்சதுன்னா விடவே மாட்டேன் மணிக்கணக்கில் ஒரு நூலை உள்ள தூக்கி போடவே மாட்டேனா அப்படி இந்த முதல் திருப்பூரையே திருமுறையில திருநாரையூர் உங்களுக்கு தெரியும் திருநாரையூர்ல ஒல்லா பிள்ளையார் என்று பொ எ பல காலம் அந்த பொல்லா பிள்ளையாருக்கு போய் நான் பாடியிருக்கிறேன் திருநாரையூர் என்ன நமக்கு தேவாரத்தை தேடி எடுத்து கொடுத்த நம்பி ஆண்டார் நம்பி சுவாமிகளுடைய திரு ஊர் அது அல்லவா வைகாசி மாசம் புனர்பூச நட்சத்திரம் அவருக்கு எத்தனையோ வருஷம் போயிருப்பேன் இரவு பூரா பாடியிருப்பேன் அந்த ஊர்ல ஆமா இரவு இரவு பகல் பகலா இப்பதான் என்னால முடியலையே தவிர சின்ன வயசுல எத்தனை மணி நேரம் வேணாலும் வீதியில அப்படி பாடினதுனால தான் இப்ப கொஞ்சம் தங்கி இருக்கு இந்த வயசு வரைக்கும் கொஞ்சம் பாடுறாப்புல இல்லையா ஆமா அந்த ஊருக்கு ஒரு திருப்பதியம் பாடுறார் சுவாமி திருப்பதியத்துல என்ன கருத்து சொல்லுகிறார் ஒரு மனிதனுக்கு பாவமோ புண்ணியமோ வருவதற்கு மூன்று வழிதான் எது மனம் வாக்கு காயம் மனதினால பாவத்தை பண்ணிவிட முடியும் வாக்குனால பாவத்தை பண்ணிவிட முடியும் உடம்பினால செய்கையினால செய்துவிட முடியும் அதே மாதிரி புண்ணியமும் வருவதற்கு மூன்று வழிதான் இதில் வாக்குனால வந்த பாவம் நோய்கள் நெஞ்சினால நினைத்தது உமா செயல் அது காயத்தினால வந்தது அல்லவா இப்படி நீ குற்றம் கொஞ்சமா பண்ணிருக்கிற கொஞ்சம் பண்ணல அந்த குற்றத்தை ஒரு வரையறைக்கு உட்பட்டு செய்தியா இல்லையா வரையறை அப்பார செய்து இந்த பாவத்தை நீடி போகும் பிராயச்சித்தம் பண்ணிக்கலாமா பிராயச்சித்த மனநீதி சோடனே ஒத்துக்கல பசுவினுடைய கன்று அரசனுடைய பிள்ளைனால இறந்து போச்சு பிராயச்சித்தம் பண்ணிக்கலாம்னு சொன்னான் பக்கத்துல இருக்கிறவன் போடா பைத்தியக்காரா பசு இன்றைக்கு கன்ற விட்டு தவிக்குது அந்த துன்பம் போகுமான்னு கேள்விட்டான் காட்டுகிற வழி ஆமா அதை பின்பற்றி தான் வள்ள பெருமான் மனுமுறை கண்ட வாசகம் எழுதுறார் அந்த மனுமுறை கண்ட வாசகத்துலதான் அந்த அரசன் அழுகிறான் இந்த பசுப்பட்ட துன்பத்தை நான் படணும்டா பசு கன்றை விட்டு கன்று இறந்து போய் அழுகுது விட்டு நான் அழுவனும் அப்படிங்கிறார் பாபத்துக்கு பாபம் நேரடியா கூற்றாக ஒரு நாப்பத்தஞ்சு வரியை எழுதுகிறார் வல்ல பெருமாள் நல்ல மனதை நடுங்க செய்தேனோ நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ அன்புடையாருக்கு துன்பம் செய்தேனோ ஆசை காட்டி மோசம் செய்தேனோ குருவை வணங்க கூசி நின்றேனோ கல்லையும் நெல்லையும் கலந்து விட்டேனோ உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ கற்பழிந்தவளை கலந்திருந்தேனோ நாற்பத்தஞ்சு பெரிய புராணத்தில் எனக்கு ஒரு குடிக்கு ஒரு பையன் தான் இந்த சோழ ஆளுகிறவன் அவன் அவனை அடிப்பேன் அதுதான் நீதி அல்லவா ஆமா அது போல சுவாமி என்ன சொல்றார் வரையின் இல்லாமல் செய்த அவை தீரும் வண்ணம் ஒரு வரையறைக்கு உட்பட்டு நீ இந்த பாவத்தை செய்யலயே செய்து விட்டியா என்ன பண்றது அப்படின்னு சொன்ன நீ பிராய்சித்தம் தேடி பிரயோஜனம் இல்லை திருநாரை சிவனை போய் கும்பிட்டு விடு அபிஷேக ஆராதனை பிராயச்சித்தம் வேள்விகள் தூக்கி எறியப்பட்டது நான் நாத்திகன் அல்ல உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் ஆமா சமயச்சாரிய சமயாச்சாரிய சுவாமிகள் காட்டிய நெறி இது என்ன சொல்றார் வரை சிலையாக வளர் கங்குல் நங்கை வெறுவ திரையோலி நஞ்சமுண்ட சிவமேய செல்வ திருநாரையூர் கை தோழவே இங்க இருக்கிற சிவன் கோயில் நீ கும்பிடலாம் அத நாவுக்கரசர் சொல்லுவார் எத்தானத்தும் கைலாயே காணலாமே அப்படின்னு ஒரு திருத்தாண்ட எழுதியிருக்கிறார் எந்த கோயிலையும் சிவனை நீ பார்க்க முடியுமடா ஒரு நாள் நான் படிச்சுக்கிட்டே வந்தேன் கேத்திர கோவை திருத்தாண்டம் எழுதி பெரிய உடமை அதுக்கு ஈடாக படிச்சுக்கிட்டே வந்தேன் படிச்சுக்கிட்டு வரும்போது ஒரு எண்ணம் வந்துடும் எல்லா ஊரையும் சொல்லி சிதம்பரம் திருவட்களம் கழிப்பாறை கும்பனை காண முடியும் எழுதிட்டே போறாரு பாக்கி இருக்கிற கோயில் இருக்கவா அப்படின்னு நான் எண்ணிக்கிட்டே வந்த கடைசி பாட்டுல என்ன எழுதுறார் எத்தனத்தும் ஸ்ரீ கைலாசநாதனையே காணலாமே அடிச்சு எழுந்திட்டு போயிட்டார் அறிவு தட்டப்பட்டது எந்த சொத்துக்கு மாத்திரம் உயில் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள் இதுவும் உயிர்தான் அல்லவா ஆமா அதாமிடு சொல்லது நூற்றாண்ட உண்டுபண்ணும்ூல்கள் அழிக்கப்பட்டது திருஞான சம்பந்த முதல் ஆமா இசைல் போலவர் எடுத்தால் காரைக்காலம்மையார்தான் முதல் இரண்டாவதாக திருஞான சம்பந்தம் அல்லவா பாடிட்டை பெருமாள் அவருடையை மண்ணில் வளர் மதிக்கொழுந்தை தேனக்க மலற்குந்தை செஞ்சடையார் சீ துடுக்கும் கானத்தின் எழுபிறப்பை கண்களிப்பண்டார்கள் அப்படி எழுந்த ஆக திருஞான சம்பந்த தான் ஏழாவது நூற்றாண்டில பாடினால் இறைவனோடு நீ சேர முடியுமடா என்று நிரூபித்தவர் அவர் விதிவசத்தினாலே என் தவறா என்னாது தமிழர்கள் கொஞ்சம் ஏமாண்டு போனத்தினால இடைநடுவிய திருவாசகம் ஒதுக்கப்பட்டது இன்னைக்கு ஒதுங்கித்தான் இருக்கிறது ஏதோ தமிழ் சச்சங்கம் வந்தது நாங்க கொஞ்சம் பிழைச்சோம் ஆமா நிச்சயமாக அண்ணாமலை செட்டியாருக்கு ஆயிரம் கும்பிடு போட்டாலும் தகும் எவ்வளவு விழிப்போடு செய்து விட்டாரு பாருங்க ஆமா இவ்வளவு பெரிய கட்டடத்தை கட்டி தமிழ் செக்குன்னு வச்சுட்டு போனார் செய்தாரு பிளான் எல்லாம் போட்டாச்சு பணமெல்லாம் சேர்த்தாச்சு காலன் அவருக்கு முடிஞ்சு போச்சு அண்ணாமரை செட்டியார் போயிட்டார் பின்னால வந்த முத்தையா செட்டியார் அவர்கள் தகப்பனார் எப்படி நினைத்தாரோ அப்படியே பண்ணிவிட்டார் மலையா ஒரு கட்டிடத்தை மூணு வருஷமா மூணு வருஷமா எனக்கு இந்த இடம் கொடுக்கப்பட்டது நான் தமிழ்நாடு பூரா பாடினவன் ஒரு ஊர் பாக்கி கிடையாது பட்டி தொட்டியெல்லாம் பாடின இவ்வளவு அமைதியா கேட்பதற்கு தமிழ்ச்சங்கம் ஒண்ணுதான் ஆமா பாக்கி எல்லாம் நான் பாட்டு பாடி அவர் தர்மபன் கத்திட்டு கிடக்கிறாருன்னு போய்கிட்டே இருப்பான் இங்கதான் ஐநூறு பேர் உட்கார்ந்து கேட்கிறார்கள் அப்படி ஒரு புண்ணியத்தை செய்து விட்டார்கள் இந்த ராதாஸ்வர் அண்ணாமலை செட்டியார் எவ்வளவு பெரிய முற்றறிவு அவர் எழுத தமிழ்சையை தமிழ்சை வளர்ச்சிக்கு நான் நாள்தோறும் பாடுபடுவேன் அப்படின்னு என்ன தலை எடுத்தவருக்கு தலை எடுத்து ஏதோ பணத்தை சம்பாரிச்சமா பிள்ளைகுட்டிய பெத்தமா போயிருக்கலாம் நாமல்லாம் போயிட்டு இருக்கோம் அண்ணாமலை செட்டியார் தமிழ்நாட்டில் தமிழ்சை தான் தான் கேட்கணும் தமிழ்சை தேவாரம் தான் விடு வழி என்ன தேடு அப்போ கேட்டாங்களா அண்ணாமலை செட்டியாரு யார் யார் தமிழ்சையை கேட்பான்னு நான் பாடுறேன் அவரு பார்த்தே தெரியாது நான் பாடுற அப்ப எவ்வளவு ஆர்வம் ஆமா அப்படி சுவாமி அப்ப உரையினில் வந்த பாவம் உணர் நோய்கள் உம்ம செயல் தீங்கு குற்றம் உலகில் வர எண்ணில்லாமை செய்த அவை வண்ணம் மிக எத்தி நித்தல் நினைவில் வரை சிலையாக அன்று மதில் மூண்டரித்து வளர் கங்கை நங்கை பெறுவ திரையொலி நஞ்சமுண்ட சிவன்மேக செல்வ திருநாரை தொழவே அப்படின்னு ஒரு பதிகமே எழுதுறார் நான் ஒரு பாட்டு தான் உங்களுக்கு நிறைய என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் அதுக்கு அடுத்தபடி இன்னொரு திருப்பதிகம் என்னுடைய கருத்துக்கு ஏற்பட்டது திருஞான சம்பந்தர் வயசு மூணு வயசுல ஆண்டவன் திருவருளை பெற்றார் பதினாறு வயசுல அவர் ஆண்டவன் ஜோதியருமான் சொன்னா <laughs> உனக்கு வேண்டியதை மாத்திரம் வைத்திருக்கிறேன் எடுத்துக்கொள்ள கூட திரும்பி பார்க்கல இந்த தமிழர்கள் எடுத்துட்டான் அதை கூட வாங்குவார் இல்ல என்ன பண்றது இது அட்வர்டைஸ்மெண்ட் அல்ல உங்களுடைய சொத்தை நான் பாடி வைத்திருக்கிறேன் அவ்வளவுதான் உங்களுடைய உடனே நானும் பாணி ஒரு கருவி மாதிரி என்று எண்ணிக்கொள்ளுங்கள் நடந்து நடந்தே போனார் காலெல்லாம் சிவந்து போகுதே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திருநெல்வாயில அறத்துரை அப்படின்னு ஒரு ஊருக்கு நினைக்கிறார் இடைவெளியில பொழுது போயிட்டு மாறன்பாடினு ஒரு ஊர்ல தங்குறார் இந்த விளக்கத்தை இந்த விளக்கத்தை எழுதுகிறார் பார்த்தீங்களா சேக்குதார் இல்லையா சேக்குதாரு நாம நினைக்கிறோமா இல்லையே ஆசா ஞான சம்பந்தம் சொல்லுவார் இந்த பெரிய புராண சைவங்கையில கிடைச்சது தப்புடா எந்தங்கினார் எந்த ஊர்ல இருந்து புறப்பட்டார் எப்படி போனார் அப்படின்னா எழுதி வைக்கிறார் தெய்வம் திட்டவட்டமாக கிடைக்குமா அந்த நூல் கிடைக்காது அது வேற ஒரு நூலந்து வந்தா இல்ல தமிழிலே தமிழிலேயே தோன்றியது கந்த புராணம் வேற ஒண்ணிலிருந்து வந்தது திருவிளையாட புராணம் வேற ஒண்ணிலிருந்து வந்தது தமிழிலே தோன்றிய நூல் நேராக தோன்றியது பெரிய புராணம் தான் வாரியார் சாமி அதை ரொம்ப கரெக்டாக எழுதியிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முந்தி வாரியார் சுவாமிய நான் விழுப்புரம் ஸ்டேஷன்ல சந்திச்சேன் நான் எதுக்காக உட்கார்ந்து இருந்த அவரு ட்ரெயின்ல இறங்கி போயிட்டு இருந்தார் அப்ப பெரிய புராணத்தை கல்கியில எழுதிக்கிட்டு இருந்தார் அவர் அதுல அவர் எழுதியிருக்கிறார் பெரிய புராணம் தமிழிலே நேரே தோன்றிய நூல் அப்படின்னு எந்திரிச்சு போன்கிட்ட உங்களுக்கு என்ன தைரியம்யா எல்லா நூலும் வடமொழியில இருந்து வந்தது பெரிய புராணம் மாத்த தனியா தமிழிலேயே தோன்றியதுன்னு எழுதினீங்கள நான் பயப்பட வேண்டிய தேவை இல்லை அப்படின்னா யா நேத்து சொன்னது மாதிரி இருக்கு நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு அம்பது ஆண்டுகளுக்கு முந்தி ஆமா அதே வாரியார் தான் பின்னால ஒரு தடவை சொன்னார் காங்கேய நல்லூர்ல நான் நால்வரை பார்த்ததில்லை ஒரு சேர தருவர சாமி நான் உடம்புல பாக்கிறேன்னு சொன்ன இன்னொன்னும் செய்தார் அதை நான் சொல்ல தயாராக இல்லை ஆமா நால்வரை பார்க்கிறேன்னு சொல்லு மாத்திரம் இல்லை அவர் திருவடியை கும்பிடுறன்ட்டு பெரியவர் அவர் சொன்னத நான் சொல்லலாமா சொல்லக்கூடாது ரொம்ப பெரியவர் அப்படி ஒரு பெரியவர் நம்ம நாட்டுல இனிமே தோன்றுவான் தங்குற திரு நினைக்கிறார் இவர் ஒரு பல்லக்கு கொடுத்தா ஏறிட்டு வருவான் அல்லவா நினைச்சு கனவுல போய் சொன்னார் நாளைக்கு அடியாளர்கள் எல்லாம் ஒரு முத்துப்பல்லக்கு எடுத்து வருவார்கள் அதுல நீ ஏறிக்கொண்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டான் முத்துப்பல்ல ஐயா என் கனவுல வந்து ஒரு ஹுண்டாய்க்கார்த்தார அப்படின்னு சொன்னாக்கா நான் சந்தோஷப்படுது இல்லையா ஆக பிரமரம் எந்திரிச்சு உட்கார்ந்தாரு மறுநாள் காலையில பார்த்தா ஒரு முத்து பல்லாக்கு வந்தது அந்த பல்லக்கை இது ஆண்டவன் கொடுத்த பிரசாதம் அல்லவா அப்படின்னு என்ன பண்ணாரு அந்த பல்லக்கை வளம் வந்தார் வலம் போது ஒரு திருப்பதியும் பண்ணார் நான எம்பை ஈசன் எம்பெருமா ஏ மடவு சிவிகை வளம் விழுந்து கும்பிட்டாராம் எழுதினார் சோதிமுத்தின் சிவிகை சூழ்வந்து வெண்ணீ போட்டி நின்று ஆதியார் அருள் ஆதலில் அஞ்செடுத்து ஏதி ஏறினார் உலகமெல்லாம் அந்த பல்லாக்கு தெரிஞ்ச உடனே டேய் நான் ஏறி உட்காந்து கட்டா எல்லாரும் தூக்குங்கடா அப்படின்னு சொல்லலையா சிவாய நம நமச்சிவாய நம சிவாய் சொல்லி அது மேல ஏறி உட்கார்ந்தாராம் தெய்வ கேக்குடா எழுதுறாரு பார்த்தீங்க படம் எடுக்க முடியுமா அப்படி எழுதி வைக்கிறார் நான் இந்த பதியத்தை நான் எங்கேயாவது ஊருக்கு போகும்போது இந்த பதியத்தை சொல்லுவேன் ஏன் தெரியுமா ஒழுங்கா பஸ் கிடைக்கணும் நேரத்தோடு அந்த நிகழ்ச்சிக்கு போகணும் பஸ்ல இருக்கிற வம்பு வழக்காம இருக்கணும் கண்டக்டரும் டிரைவரும் எவ்வளவு நடக்குது நினைக்கிறீங்க முந்தா நாளு பாடி பஸ்ல போற அந்த வண்டி நிக்கிது அந்த இடத்துக்கிட்ட இறங்கினா நான் குறுக்க வீட்டுக்கு போயிடலாம் அங்க அவன் நிக்க மாட்டான்னு நான் உட்கார்ந்து இருந்த நின்ன உடனே எந்திரிச்சு போனேன் டிரைவர் வண்டி எடுக்க போனா நான் இறங்கியிருந்தா சொன்னேன் இந்த கண்டக்டர் திஞ்சாய் தூங்குலியா இப்படி எல்லாம் இந்த பஸ் கிடைக்கணுங்கிறது மாத்திரம் இல்ல இந்த நான் இந்த பதிகத்தை சொல்லிட்டு வந்தேன்னா எனக்கு பஸ் தவறுனதே இல்ல எப்படியாவது ஒரு பஸ் கிடைச்சி போயிடும் போயிடுவேன் இல்லையா எனக்கு உயப்படுத்த பஸ் இல்லா இன்னொரு போயிடுவீர் அற்புதமான திருப்பதிகம் அந்த இரண்டாவது திருமுறையிலே இருக்கிறது அடுத்தது திருக்கோடிக்கா திருப்பதிகம் வாழ்க்கையை போக விட்டு போதுமில் என்ன பண்ணுவான் உட்கார்ந்து கடவுள் வழிபாட்டில் நம்பிக்கை இல்லை இதை நினைக்கிறார் அவர் இன்று நன்று நாளை நன்றி என்று வாழ்க்கையை போற வாழ்க்கை நீ கோடி நம்புாத சொல்ல நினைக்கிறேன் விட்டு போதுமில் சோதியான் பெண் மதிமின் கொன்றை சுன்று சென்னியான் கோடிக்காவு சேர்மீனே கோடிகாவில் இருக்க சிவனை போய் வழிபடுறா இன்றைக்கும் நன்று நாளைக்கும் நன்றி என்று வாழலாம் வா நல்லதோ நெறியினை நாடு நடந்தோம் இந்த பதிகம் பூரா சொல்லிட்டே போற அப்படி ஒரு நீதியை சொல்லிட்டு போறார் சுவாமி என்ன என்ன அர்த்தம் கடவுளை நம்பி விடு அதான் இல்லையா லாட்ரி சீட்ட நம்பாத போகும் வரும் போகும் வரும் போச்சு வந்தது மறுபடியும் போயிருக்கு இல்லையா ஆமா அப்புறம் திருக்கோவலூர் திருப்பதிய ஒன்று இதுல காணப்படுகிற அதுல ஒரு நல்லதோர் செய்தி சொல்லுகிறார் படைகள் கூட்டம் வந்து என்னைக்கு ஒரு நாளைக்கு கூட்டம் வருவாண்டா ஏன் அவனுக்கு உடம்பு வேறாக உயிர் வேறாக பிரித்து விடுவான் கூறு செய்கிற அவனுக்கு கூத்தன் என்று தர்மராஜன் உண்டு நீதியோட எடுத்துட்டு போவான் அநீதியாக நடக்கவே மாட்டான் அதனால தான் அவன் வழிபட்ட ஊர் தான் தர்மபுரம் இல்லையா தருமபுரத்துல ரெண்டு இருக்கிறது நான் படித்து வந்த இடம் தர்மபுரம் அது யம தர்மராஜன் பூஜை பண்ணது பாண்ட பஞ்ச பாண்ட தர்மன் ஒருத்தன் தானே தர்மன் பெரியவன் தர்மத்தோடு நடந்தவன் அவன் வழிபட்டுதான் காரைக்கால் தருவாத்தா விட்ட போதின் அவன் அந்த கயத்தை தூக்கி இந்த உயிரை புடிச்சிட்டு போவான் அப்ப யாராவது வந்து தடுக்க முடியுமா மனைவி தடுப்பாள மக்கள் தடுப்பாங்களா அதிகாரம் தடுக்குமா செல்வம் தடுக்குமா சொத்து தடுக்குமா யாரது இடையில வர முடியுமா முடியாது நடக்காது ஆமா இடைகுள்வார் எதுவும் வந்து இடையில வராது எழுக போது நெஞ்சமே குடைக்குள் வேந்தன் மூதாதை குழகன் கோவலூர்தனுள் விடையதேறும் கொடினான் வீரட்டானும் சேர்மினே இன்னொன்னும் சொல்றாரு உரையும் பாட்டும் தளர்வெய்தி சொல்லு கூட சரியா வராதே சொல்ல தெரியா இல்லன்னா பாட்டு இங்கிருந்து வரப்போகுது உரையும் பாட்டும் தளர்வு எய்தி உடம்பு மூத்த போதின்கள் நரையும் திரையும் கண்டு எழுகி நகுவர் நமகாதலால் ஓய் இந்த தர்ம சாமிநாயன் தெரிய அப்பேர் இருக்கும் கருப்பா இருக்கும் ஆள் நல்ல ஜவுட்டா இருந்தாருமா போயிட்டான் சிரிப்பானா அதிகம் எழுதி வைக்கிறார் நரையும் திரையும் கண்டு எழுகி நகுுவர் நபர்களாதலால் அவன் சிரிக்க மாட்டான் ஆஹா நம்ம படைச்ச படைச்ச வேண்டாம நம்மளை பாடியிருக்கிறான் அவனை காப்பாற்ற வேண்டிய நம்முடைய பொறுப்பு எவன் சிரிச்சா என்ன எவன் இகழ்ந்து பேசினா என்ன அப்படின்னு நினைப்பானான் அத சொல்ற சுவாமி வரைகுள் பெண்ணை வந்துல வயல் தூழ்ந்த கோவலூர் விரைகுள் சீர் வெண்ணீற்றினான் விரட்டா நம் இந்த பதியம்பூரா சொல்றார் சுவாமி உங்களுக்கு சொல்றேன் சொன்ன மாதிரி நீதான் என்று சொல்லுவார் ஆமா சுவாமி தன்னுடைய சுயசரிதத்தை உள்ளீடாக ஒன்னு சொல்லி வைக்கிறார் விளக்கமா சொல்லாம உள்ளீடாக ஒன்று சொல்லி வைக்கிறார் திருவடியை நான் மறக்காமல் தானே இருந்தேன் ஏன் இந்த மண்ணில் என்னை சம்பந்தம் உன்னுடைய திருவடியை மறக்காமல் இருந்த என்னை இந்த மண் மேல பிறக்க வச்சாயே ஏன் அப்படின்னு கேட்கிறார் அவர் ஆக தன்னுடைய முதல்ல இருந்த நிலை அவருக்கு தெரிகிறது மானுடனாக பிறந்த முதல்ல இருந்த நிலை தெரிகிறது அதை எழுதி வைக்கிறார் சாமி அடி மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து இம்மண்ணில் மேல் பிறக்குமாறு காட்டினாய் பிழிப்படும் உடம்பு விட்டு இறக்குமாறு காட்டினாய்க்கு இழுக்குகின்றது என்னையே இந்த அற்புதமான பாட்டை நமது முன்னோர்கள் தேர்ந்து எடுத்து வைத்திருக்கிறார்கள் அப்ப தேவாரத்தை எப்படி படிச்சிருக்கணும் ஆமா இத பலரும் சொல்லித்தான் எனக்கு தெரியும் ஆக நமக்கு முன்னே இருந்த தமிழர்கள் அவ்வளவு முத்தறிவுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று அவன் எண்ணி சந்தோஷப்படும் அப்படி ஒரு அற்புதமான பாடலும் இதில் காணப்படுகிறது அப்புறம் இந்த என்ன புண்ணியம் என்று ஒரு அற்புதமான திருப்பதியம் உங்களுக்கு பலகாலம் கேட்டபதிகம் enna punniyam seidhane ninjame enna வருவதற்கு மூணு வழி சொன்னார் இந்த திருப்பதியும் வரும் நீ எதுக்கு செய்யணும் புண்ணியத்துக்கு விட்டு இதாட்டு கடைசி பாட்டில் சொல்றார் இந்த திருப்பாடலை நன்றாக படித்து உணர்ந்து நன்றாக கற்று சொல்றவனே கேட்டீனா உனக்கு மறுபிறப்பே கிடையாது எந்த துன்பமும் வராது எழுதி மாதோ கூரணை பலன் விழிமருவிய மருந்தனை வயற்காடி நாதன் மேதியன் ஞான சம்பந்தன் வாய் தமிழ் ஞான சம்பந்தன் வாய் மாதோ கூரணை அடிநாதன்ம்பந்த மாலை ஆதரித்து காசுக்கு மாத்திரம் படிக்காம அன்போடு படித்தவனை அப்படின்னு குறிப்பிடுகிறார் சாமி ஆதரித்து இசை கற்று இசையிலும் குற்றம் இருக்கக்கூடாது நான் அஞ்சு வருஷம் தேவாரம் படித்தேன் பாடி பார்த்தேன் சில ராக குற்றம் வரு என்ன கர்நாடக சங்கீதம் படிச்சா நானும் வசதி இல்லாதவன் என்ன செய்யலாம் சிதம்பரத்துல தமிழிசை பள்ளி இருக்கிறது அண்ணாமலை செட்டியார் வச்சதுதான் அதுவும் தமிழ்சை பள்ளிலே அங்க வச்சார் அதுல படிக்கணும் என்ன பண்றது யார் சோறு போடுவா ஒருத்தரை போய் கேட்டேன் ஐயா நான் நாலு வருஷம் சங்கீதம் படிக்க போறேன் சோறு போடுறீங்களா அப்படின்னு கேட்டேன் அந்த பெரிய மனிதர் அவர் பேர் பழனிய பொம்மியார் ஆமா நான் தினந்தோறும் நினைச்சு கும்பிடுற ஒருத்தர் நாலு வருஷம் சோறு போடுறேன் படிச்சுக்கோ நாலு வருஷம் மூணு வேலை எவன் போடுவான் ஒரு வேலை போட மாட்டான் நாலு வருஷம் படிச்சுக்கோ ஆனா ஒரு வருஷம் கூட கூட போட்ட அப்படி படிச்சதுனால தான் இன்னைக்கு எந்த ராகமும் குற்றம் இல்லாமல் பாட முடியுது அதைத்தான் சுவாமி சொல்றாரு ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல்ல அந்த இசை தேவாரத்தை நன்றாக படித்து சங்கீதமும் படித்து சொல்றவனுக்கு வல்லவன் அப்படின்னு பேர் கொடுக்கிறார் சுவாமி ஆமா இசை கற்று வல்லார் சொல்ல கேட்டு உகந்தவர் அம்மை வாதியா வினை அப்படி அவன் சொல்றத நீ கேட்டீங்கன்னா உனக்கு வினை வாதிக்காதுரா அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு மருமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்தடையாவே அப்படி அவன் சொல்றத நீ கேட்டு விட்டீங்கன்னா வருத்தம்னு ஒன்னு வரவே வராது அப்படின்னு அதற்கு நான் ஆளாக இருந்தேன் பாருங்க என்னைக்கு நன்றி குடும்பத்துல படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தப்பனாரும் தவறிட்டாரு குடும்பத்தினுடைய நிலையும் போராது படிக்கணும்னு நினைச்சுட்டேன் என்ன பண்ண முடியும் இல்லையா குமரகுரு துன்பமாய் இன்பம் பயக்கும் எழுதி தொடங்கும் போது படிக்கும் ஒரு நாளை பத்து மைல் நடப்பேன் நடந்துதான் இந்த சங்கீதத்தை படிச்சுக்கிட்ட அவர் சோறு போட்டவர் முழு இரண்டரை மயிலுக்கு அண்ணாண்ட காலையில எந்திரிச்சு சாப்பிட்டு விட்டு போவேன் முடிச்சிட்டு மறுபடியும் ஒரு நாளைக்கு சிதம்பரத்திலிருந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு ரெண்டரை மைல் பத்து மைல் நடந்த தெரிஞ்சுக்கிறது இந்த பாடு இல்லாட்டி நான் நீ ஒரு ராவம் பாட முடியாது இதுதான் பவப்பிரியா அப்படின்னு சொல்ல முடியுமே ஆமா அதனாலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல தமிழ்ச சங்கம் என் பாட்டை கேட்டு இசை பேரு முதல் ஓதுவாருக்கு எனக்கு தான் கொடுத்தாங்க ஆமா அப்ப பிபா சோமசுந்தரம்னு ஒருத்தர் இருந்தார் சுந்தரமூர்த்தி ஓதுவாருக்கு சொந்தக்கார அவர் சுந்தரமூர்த்தி ஓதுவார்னு அறுபது வருஷத்துக்கு ஒருத்தர் இருந்தார் வல்லாள கண்டான் அவர் அப்போ தேவாரம் பாட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த வரிசையில நான் வரணும் இல்லையா இப்ப இந்த தலைமுறைக்குறவங்க தர்மபுரமா தேவாரத்துக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் வரணும் அல்லவா அந்த என்னுடைய பரம்பரையை குற்றமாக ஆக்குவதற்கு நான் ஒப்புத்துக் கொள்ள இல்லையா என்ன கட்டப்பட்டு வேணாலும் சரிதான் படிச்சு விடுவோம் அப்படின்னு தமிழ்ச்சங்க அதை மதிச்சுதான் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலன்னு நினைக்கிறேனா கொஞ்சம் வருஷம் என்ன பின்ன போதுவார்களுக்கு இதை கொடுக்க தகுதி உண்டு கொடுத்தவர்கள் இந்த தமிழ்ச்சம் இசை பேரணியர் ஆமா அந்த எல்லா அவார்டும் வந்தது கலைமாமணி கலைமாமணி முன்னாடியே வந்துடுதுன்னு நினைக்கிறேன் ஜனாதிபதி விருதெல்லாம் அப்புறமா வந்தது ஆக ஒரு கலையை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கு அப்படி இசையோடு பாடுறவன் சொல்றதை கேட்டுவிடு அப்படின்னு எழுதியிருக்கிறார் திருஞான சம்பந்தர் திருமுறையில இன்னும் ஒரு பதிகம் இருக்கிறது காலத்துக்கு கட்டுப்பட்ட நாம் பேர் தருவசாம அவருக்கு மணியும் தெரியாது ஒரு தெரியாது பாடு பேசிக்கிட்டே இருப்பார் பாடிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு வந்துடும் எதையும் அளவோடு இல்லையா அமுதமாயினும் அளவோடு உண்டு விடுவோம் மணி பன்னெண்டு ஆகிறது இப்படி ஒரு என்னுடைய கருத்தை சொல்லவும் பாடி காட்டவும் இந்த தமிழ்ச்சங்கம் ஒரு காரணமாக இருக்கிறது நான் என்றும் மறக்க முடியாத உண்மை ஆனால் அவர்களுக்கு நன்றி சொல்லி ஆண்டவனுக்கு நன்றி சொல்லி உங்களுக்கும் நன்றி சொல்லி பஞ்சாட்சர் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்வோமாக அடுத்தமாக சந்திப்போம் ஓம் நம சிவாய சிவாய ஓம் ஓம் Namah Shivaya, Shivaya, Namah Om. Oh, Om Namah Shivaya, Shivaya, Namah. I oh, will. Oh, oh.